சூர அல் காபிரூன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நபியே நீர் சொல்வீராக காசிர்களே நிராகரிப்பவர்களே நீங்கள் வணங்குபவத்தை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குகிறவர்கள் அல்லர் நீங்கள் வணங்குபவத்தை வணங்குபவன் அல்லன் மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம்